தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிறோம் பந்தய பொருளை பெற்று ஓட வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன தேவனையே சோதிக்கும் துணிகரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதினால் வந்தது ஆவிக்குரிய மக்களிடையே ஏன் சண்டைகள் உண்டாகிறது பாவத்தை வெளியேற்றும் வழி என்ன யாரோடு எங்கே ஆராதனை செய்ய வேண்டும் வாலிபரே நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவங்கள் உங்கள் சரீரத்தில் மறுபடியும் போராடுகிறதா இந்த செய்தியை கேளுங்கள் உங்கள் குழப்பங்கள் எல்லாம் மாறி சரீர இச்சைகள் மேலும் பொல்லாங்கன் மேலும் ஜெயமுண்டாகும் வழியை இதோ உங்களுக்காக இப்பொழுது புதிய சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் காண்பிப்பார்கள் நீங்களும் பொல்லாங்கானதை இச்சியாமல் பரிசுத்தவான்களைப் போல தேவனோடு இருப்பதை வாஞ்சியுங்கள் ஆமேன் தேவனுடையதாக மறுபடியும் முதல் நாளாக இந்த திருச்சபையாய் தேவனுடைய தேவனுக்கு மயிமை உள்ள ஒரு பிரசுத்த ஆராதனை ஏறெடுக்கும் முடியாக ஆண்டு நம்ம லோரையும் குட்டி சேர்த்தபடியே நாம் சோதனைப்போமாக இல்ல இலவையா இல்லையிலா நான் பாவத்தில் அக்கிரமத்தில் மறித்தவர்களாயிருந்தோம் துரோகிகளாயிருந்தோம் சிறைப்பட்டவர்களாக இருந்தோம் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக நமது அருமரசகராக இயேசு கிறிஸ்து மேல் வைத்த மகாபுரி அன்பினாலே அவர் இந்த புரோகத்தில் வந்து இத்தனைபாடுகளை பட்டு நம்மை மீட்டிருக்கிறார் ஹலே லுய்யா நன்றி தேவனுக்கு நன்றி ஹலேயா ஹலேயா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு அதிகமும் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஹலே நாம் ஒரு காணான் யாத்திரை பரலோக யாத்திரை பண்ணி இந்த யாத்திரையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்பதை ஒரு சில வசனங்கள் அறிக்கை செய்கிற பாவத்தை விட்டு விடாமல் வைத்துக் கொள்கின்ற வைத்துக் கொள்கின்றபடியால் வாழ்க்கையில் ஒரு ஜெய ஜீவியம் பண்ண முடியாமல் போய்விடுகிறது காண்கின்றது அவர்களை மீட்கும் ஆரோனை அனுப்பி விடுதலை ஆக்கினார் என்று நாம் காணுகிறோம் அற்புதங்களை கண்டார்கள் அடையாளங்களை கண்டார்கள் விட்டார்கள் அவர்கள் விடவில்லை அவர்கள் அடைய முடியாமல் போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் இன்று கிறிஸ்தவம் என்று சொல்லும் அதாவது எல்லா பாவத்தை செய்து கொண்டு கத்தரை ஆராதிக்கிற மக்களை மக்கள்களை இந்து நாளுக்கு மக்களை கும்பல்களை நாம் பார்க்கின்றோம் அதாவது அவைகளுக்காக ஆண்டவர் வழித்தாவமற்றீவிய நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் நம்முடைய பழைய காரியங்களை அறிக்கையிட்டோம் அதனை செய்ய வேண்டும் விட்டு விட வேண்டும் சிறப்பு ஜனங்கள் அதை விட்டு விடாதனால அவர்கள் வழியில பல விதமான இச்சைக்குள் ஆகி அவருடைய ஆத்மாவுடைய சரீரம் அழிந்து போய்விட்டது என்று நாம் காணுகிறோம் எழுபத்தி சங்கீதம் முப்பது முப்பத்தி வசனத்தை நாம் ஒருவர் தன்னுடைய இச்சைகளை வெறுக்கவில்லை போதன வாயில் தேவ கோம் அவர்கள் மேல் வந்து இறங்கினது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கற்றுரை பிள்ளைகளை இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் சிறுவர் ஜனங்கள் தங்களுடைய இச்சைகளை வெறுக்கில்லை வெறுக்கனிதன் மனுஷாலும் சரி அதாவது வாழ்க்கையில் இருக்கிறவை அதாவது இது தவறு என்று தெரியாத காரியத்தை வெறுக்க வேண்டும் அது வந்து வெறுக்கும் போதுதான் அவளுக்கு அதில் விடுதலை உண்டாகவே வெளியே விரும்புகிற வரைக்கும் விடுதலை உண்டாகவே செய்யாது அறிக்கை செய்துட்டு கண்டதெல்லாம் பார்க்கிறதும் கண்டதெல்லாம் கேட்கிறதும் கண்டதெல்லாம் படிக்கிறதும் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தால் அவளுக்கு உள்ள விருப்பம் இருக்கிறது அதாவது அதை பார்க்க சிக்க வேண்டும் அதை நாம் வேண்டும் ரூபாய் மக்களுக்குள்ளே இந்த பழைய வாழ்க்கை பழைய இன்பம் பழைய இச்சை அவர்களை விட்டு போகாதபடி அதை மனதில் வெறுக்கவில்லை அறிக்கை செய்வார்கள் அறிக்கை மற்றும் செய்வார்கள் அறிக்கை செய்வது மட்டும் போதாது அதாவது நீதிமன்றம் பதிமூன்றாவது வாக்கியத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க எட்டு வசனம் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அறிக்கை செய்து என்ன செய்ய விட்டுவிடுக அவர்கள் தன்னுடைய இச்சைகளை மறுக்க பாவங்களை வெளிப்படுத்தி நாம் அறிக்கை செய்கிறோம் மறைக்காமல் அறிக்கை செய்கிறோம் அறிக்கை செய்கிறதோடு நின்று விடாத விடி விட்டு விட என்றுதம் சொல்லது ஒரு வீதி வழியாக வந்து மனிதன் வழியருகே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவர் என்ன என்று கேட்கின்றான் கேட்கும் போது நசுரனா இயேசு வருகின்றார் அவர் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது அடையாளங்கள் நடக்கிறது அவர் பெரும்பெரும் காரியங்களை செய்கின்றார் என்பதை கேள்விப்பட்டவுடனே இவன் இங்கிருந்து அலறுகிறான் கேட்டார் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார் அழைத்துக் கொண்டு வந்து அங்கே அவனுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது அழைக்கிறார் உடனே என்ன செய்தான் மேல் வசனத்தை எந்துவிட்டுமே நான் பிச்சை எடுக்க மாட்டேன் நான் ஒரு நல்ல மனிதனாக மற்றவர்களை போல நானும் திடமாக உழைப்பேன் நானும் மற்றவர்களைப் போல ஜீவிப்பேன் அந்த சுவாசத்தோடு நான் மேல் வசத்தை எரிந்து விட்டு அழுக்கு வசரத்தை எரிந்து விட்டு நோக்கி ஓடினான் விட்டு விட்டு ஓடினான் கொண்டு விட்டு போகல வழிந்து கொண்டிருந்த பழையார்கள்த்துக்கொள்கிறார்கள் பழைய தீ எண்ணங்களை உள்ள வைத்துக் கொள்கின்றார்கள் அதை விட்டுவிட மனமற்றவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அருமையான கற்றுரை பிள்ளைகளே இஸ்ரோ ஜனமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்றால் இச்சையை வெறுக்கில்லை எ அவர்கள் அனுபவித்த வைத்துக்கொண்டிருந்தபடினால வழியிலே அவர்கள் அடிக்கடி அதாவது முரமறுத்து அடிக்கடி அதை பின்னிட்டு பார்த்து அடிக்கடி தேவ மனிதனுக்கு விரோதமாக எதிர்த்து அவர்கள் போராடினார்கள் என்று நாம் காணுகின்றோம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு முதல் இருபது வரைக்கும் வாசிக்கிறோம் போஜனத்தை கேட்டு தன்னுடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்று அவளுக்கு எங்கே போயிட்டு பாருங்க இப்ப அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரம் என்ன அதாவது பானத்தின் மன்னா பரிசுத்தமான அகாரம் தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை எகிப்து அனுபவித்தாப்பிட்டு இவர்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது அதாவது கண்மையிலிருந்து தண்ணீரை குடித்து நதியை ஓட செய்யலாம் மற்றக்க முடியுமா அருமையான கட்டுரை பிள்ளைகளை ஆவிக்குரிய இவர்களுக்கு மாம்ச தேட்டம் மாசத்துக்குரிய எண்ணம் விருக்குரிய ஏக்கம் உள்ள இருக்கிறபடி அவர்களுக்கு அல்லது விடுதலை இல்லை அன்பு இத்தனை வருடமாகிய மாசத்தில் நமக்கு விடுதலை இல்லையா இத்தனை ஆண்டுகள் ஆகிய இட்டதே நான் ரஷிக்கப்பட்டு என்ன அந்த பழைய பாவரிக்கு தானே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்கள் உண்டல்லவா அடிப்படையான கற்றுரை வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்றால் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் எங்கு சேர முடியாது சேர முடியாது ஜனங்கள் அதாவது வாங்கி வாங்கி சாப்பிட்டார்கள் எல்லாம் செய்தார்கள் இவர்களுக்கு அந்த இச்சை மனசுல இருந்து கொண்டே இருக்கிறது சந்தர்ப்பம் வரும்போது அதாவது அவர்களுக்கு என்ன எண்ணம் என்றால் மாம்சம் வேணும் ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்ச எண்ணங்கள் உண்டாகிதான் வீழ்ச்சி அடைகின்றார்கள் மாம்சத்தில் பல விதமான எண்ணங்கள் அவர்கள் குருவாகி மாம்சத்தை தேடுகின்றார்கள் மாம்சு தின்பங்கள் மாம்ச எண்ணங்கள் மாம்ச விருப்பங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறபடினால அவர்கள் அதாவது முற்கு முடிய போய் வெற்றியடைந்தவர் வாழ்க்கை பண்ணி அந்த முக்கிய அடைய முடியாமல் போய்விடுகிறார்கள் என்று நாம் கற்றுடைய வாசிக்கிறோம் அடிப்படையால் அருமையான கட்டுரை பிள்ளைகளே அதாவது சொல்லுகின்றார் அதாவது ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமா இச்சை இச்சை என்கிறது மனிதனுக்கு உண்டு எல்லா மனிதனுக்கும் மனுஷம் உண்டு என்ன செய்ய வேண்டுமா அதை அடக்கை அடக்கம் இச்சை அடக்க முடியவர்கள் ஆயிருங்க பிறருக்கு நீங்களை இச்சிக்காதீர்கள் இச்சிக்காதீர்கள் விரும்பாதவர்களை செய்யாத என்று சொன்னது நீங்க விரும்பாதே அதை தேடாத மனதில் எண்ணாது என்று வேதம் சொல்கின்றது அதாவது பஞ்சசாலையில் எதற்கு அடுக்கின்றது அதாவது ஆயுக்குரிய ஓட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சத்துரு நம்மளை அதாவது தொச நம்முடைய மனதை மயக்குவதற்காக வேறு நம்முடைய சொந்த கொண்டு போக அவன் என்ன பண்ணுவான் என்றால் இச்சைக்குரியவர்களை யாருக்குள்ள இருக்கிறதோ வெறுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதை காண்பிக்க சிலரை கூப்பிட்டாலும் சத்தம் கேட்காது பசாண்டு சிலரை பார்த்தியே நிற்பாரு வெறுக்கவில்லை சனிக்கிழமை அறிக்கை செய்ய வேண்டியது இல்லை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் மறைக்கவும் கூடாது அறிக்கையும் செய்யணும் விட்டு விட அரிக்க செய்கிறதை உடனும் நான் ஒரு நாள் ஜெவமொழி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்படுத்துதல் உண்டானது ஒரு வீட்டை ஒரு அம்மா பெருக்கிறார்கள் சனல் கதவு எல்லாமே அடைத்து வைத்து விட்டு பெருக்கிறார்கள் பெருக்கி ஒரு மூல ஒதுக்கி விட்டு பழைய சனல் கதவு எல்லாம் திறக்கிறார்கள் பழையபடி அத்தனை புயலும் எங்க எந்த இடத்துல இருந்து பெருக்கிறார்களோ அந்த இடத்துல பழையபடி வந்து விடுகிறது இந்த காற்றடித்து அவ்வளவு அள்ளி வீடு முழுதும் போட்டு விடுகிறது பழையபடி பெருக்கிறார்கள் பிரயாசப்பட்டு எனக்குழு வெளித்துல பாருக்கும்போது பரிசுத்தத்தை வாங்கிக்கிறவர்கள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு எல்லாரும் பரிசுத்தத்தை வாங்கிக்கிறார்கள் ஒரு சிலர் தான் எப்படி இருக்கிறார்கள் ஆனால் அது கிடைக்கவில்லை பெற்றுக்கொள்ள வழி தெரியவில்லை வழியை ம அதே பாவம் அதே காரியங்கள் எல்லாமே வந்து தாக்குகிறது என்ன செய்ய கதறுகிறார்கள் அப்படித்தான் கதறிஞர் அதிகாரத்தில் பார்க்கிறோம் நல்லது செய்து விடுகிறேன் அடைய வேண்டும் அந்த குணாதிசைய நமக்குள்ளே வர வேண்டும் என்று அவருடைய முழு விருப்பம் அப்புறம் கண்டுபிடித்து விட்டார் இது நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்கிறார் நான் இதனை விட்டுவிடவில்லை வெறுக்கவில்லை அதை கண்டுபிடித்தான் கண்டுபிடித்த அவர்களை அறிக்கை செய்த பாத்திரத்தில தேவ மனிதனாக மாறிவிட்டார் அலையலா அலையலூயா அப்புறம் சொல்லுகிறார் இப்பொழுது நான் அல்ல எண்ணிலே கிறிஸ்துவின் தரித்திருக்கிறேன் என்னை வருத்தப்படுத்தாதிப்பான முடிவை படைத்தான் அடைந்து கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து விட்டார்கள் அருமையான கத்துடை இந்த நாளில் கத்துடைய பார்த்து என்ன சொல்லுகிறது இச்சை வெறுக்க வேண்டும் தவறு தெரிந்த காரியத்தை மனதில் வெறுக்க வேண்டும் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் அதை நான் பிடித்துக் கொள்ளக்கூடாது பெரிய மழை பெய்யுற காலத்தில் ஒரு காட்டாத்திர நிறைய தண்ணி வந்தது வரும்போது அது மலைகளில் ஆங்காங்கு வழியில் இருக்கிற குடிசை எல்லாம் அடித்து அதில் உள்ள பொருள்கள் போய்கொண்டே இருக்கிறது அந்த கிராமத்தில் அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவர்கள் ஓடி ஓடி பொருள்களை எடுக்கிறார்கள் ஒரு தாய் மகன் அதை பார்க்க போனார்கள் மகன அந்த ஒரு கம்பளி மாறி ஒன்று உருண்டு உருண்டு வந்தது அதை போய் பிடித்தான் கம்பளி நமக்கு ஆகுமையே அப்படின்னு சொல்லி எங்க ஒரு வீட்டிலிருந்து வருகிறது பிடித்தான் இவன் அதை பிடித்தான் உள்ளே இருந்த ஒரு கை இவனே பிடித்துக்கொண்டது தண்ணில போகிறான் தாயார் சொல்லுங்க விட்டுவிடு விட்டுவிடு உள்ளிருந்து கரடி மகளிலிருந்து கரடி தண்ணியில் அடித்து வந்து உருண்டு உருண்டு வெளியே கம்பளி மாறி தண்ணி பிடித்து அவன் சொல்றான் நான் விட்டுட்டேன் அது விட மாட்டேன் அருமையான பாவத்தோடு பழகிவிட்டால் பாவத்தை விரும்பி அதை மூழ்கி விட்டால் அப்புறம் விடுங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் இல்லை சிலருக்கு அதை அடித்து கொண்டே போய் விடுங்கிறது கரடி கையில் சிக்கன விடுதலை பெறுவான்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாவம் என்பது கொடிய சக்தி வாய்ந்தது அறுபடினாலே நாம் அதை வெறுக்க வேண்டும் சீ போ என்று சொல்லி நம்முடைய மனதார அதை வெறுக்கும் போது நமக்கு அதில் ஒரு ஜெயம் கிடைக்கும் ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும் ஆனா அப்படி இங்கே அப்போ சொல்லுகிறார் பாருங்க ஒன்று விருந்திய ஒன்று விருந்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் ஒருவர் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் ஒருவரே என்று அறிய வேண்டும் பெற்றுக் ஓடுங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயமா இருப்பார்கள் பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் எப்படி இருப்பார்கள் டக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் ஓடுகள் எல்லாரும் இச்சை அடக்க உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அழிவில் பெரும்படி அழிந்து போகிற அழிந்து போகிற கிரீடத்தை அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில் பெரும்படி அப்படி செய்கிறோம் மைமீல் உண்டாவதாக அழிந்து போகிற மடலை எதுக்கு இன்பமா இருக்க அதை பெறுவதற்கு அவ்வளவு இச்சை அடக்காடு அவ்ளமான ஒரு நோக்கம் ஓடுகிறார்கள் வெறித்தனமாக இருக்கும் நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க அவ்வளவு ஆக்கிரோசமாக இருக்கும் பண்டையத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் முந்தின பெற்றுக் கொள்ளக் கூடாது அருமையான கற்றப்பிள்ளைகள நமக்குள்ளே வேறு வகையிலே போட்டி போட வேண்டாம் மற்ற கருங்களே பொறாமை கொள்ள வேண்டாம் போட்டி போடுவோம் அவர்களை விட அவனை விட விட நான் விட நான் மேலான விடுதலை அது கருத்தருக்கு விருப்பமானது கிறிஸ்துவாகிய ஆண்டவர் அதாவது பிள்ளைகளுக்கு அதாவது பெரிய ராஜாசனமும் அதாவது பெரிய ராஜ தேவன் வைத்திருக்கிறார் முடிக்கூடிய மறைந்த பார்வை அங்கே போயிற்று தனக்கு இதுவரை பிரயாசத்திற்கு அல்லது அடைந்த இந்த தூய வாழ்க்கைக்குரிய பலன் என்ன என்கிறத அவர் கடைசி நேரத்தில் கண்டார் கண்டு நமக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார் யாரும் அடிக்கடி நினைக்கிறேன் அதுக்கு அனுமதி இல்லை போல ஆனால் இவரு அதாவது ஓட்டத்தை முடிக்கிற ஜீவன் பிரிகத்தில் சொல்லி தந்துவிட்டு போய்விட்டார் என்ன சொன்னால் எனக்காக நீதிடம் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல பிரனத்தை யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ எனக்கு மட்டும் நினைக்காத நீ எங்களும் இந்த பிரகாரம் நடக்கும் போது நீங்கள் இச்சை அடக்க முழு ஓடும் போது உங்களுடைய வாழ்க்கையில இந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் போகும்போது நீங்கள் இச்சையை பெறுக்கும் போது வேண்டாம் இதோட நான் பல்லவத்துக்கு போக முடியாது இது என்னுடைய வெற்றிக்கு வெற்றியை என்னுடைய வெற்றியை கெடுத்து எனக்கு தோல்வி உண்டாக்கிவிடும் எண்ணி யார் யார் இச்சையை வெறுக்கின்றார்களோ இச்சை என்றால் நான் சொன்ன இந்த மாம்ச இச்சை மாத்திரம் மனிதனுக்கு அநேக இச்சைகள் இருக்கிறது சண்டை போடுகிறதும் ஒரு இச்சை என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்குள்ள சண்டைகள் யுத்தங்கள் எதனால் உண்டாகிறது ஒரு மாம்சத்துல போர் செய்கிற இச்சை நாள் அல்லவா என்று சொல்லுகிற அதுவாடி இச்சை சிலருக்கு சண்டை போடணும் சண்டை போடணும் என்ன சொல்ல ஒரு தடவை ஆகுது சேர்ந்து காணாது பிரவேசித்தார் பிரவேசிக்கவில்லை பிரயாணம் பண்ணினார்கள் நிச்சய வைத்துக் கொண்டுதான் அது பாலு தேர் ஓடுகிற சிறப்பான தேசம் அந்த தேசத்திற்கு இதோடு போக முடியாது அருமையான கட்டடை பிள்ளைகளை நாம் ஒரு மகிம உள்ள ராட்சியத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லையிலா மடியில கனம் இருந்தாலும் வழியில என்ன உண்டாகுமா பயணம் உண்டாகும் மடியில ஒன்று இல்லாவிட்டா எப்படியும் போகலாம் கை வீசி நடக்கலாம் யாருக்கும் கடனுக்கும் பயப்பட வேண்டாம் திருடனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏன் பயப்பட வேண்டும் குடிக்க கூடாது என்று அரசாங்கம் சட்டம் போட்டால் சட்டம் போட்டால் போலீஸ் கண்டு போகும்போது குடித்தவனுக்கு பயமா இருக்கும் இல்லாதவனுக்கு பயம் இல்லை அருமையான கட்டுரை பிள்ளைகளை நமது ஆண்டவராக இருக்கிற அந்த பரமராட்சியம் அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கம் நம்மை தூய்மையா என்று விரும்புகிறது அப்படிப்பட்டவர்கள் தான் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அலையலோயா அலையலையா அலையலையா அருமையானவர்களே மாம்சத்தின் மேல் அவர்கள் இச்சை கொண்டார்கள் வழியிலே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த புனிதமான அவர்களுக்கு வெறுப்பு வெறுப்பாயிற்று புனிதமான அந்த ஆகாரத்தை குண்டு பண்ணி யாரும் தெரியாது இந்த மன்னாவை புசிக்கிறவர்களுக்கு சளிப்பு வெறுப்பு உண்டாயிற்று பழைய எகிர்ச்சல் உள்ள அங்கே பானையை சுற்றி உட்கார்ந்து நன்றாக இறைச்சு சாப்பிட்டோமே மனதார சாப்பிட்டோமே இங்கே அது ஒன்று இல்லையே சொல்லப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்தளை பிள்ளைகளே இந்த நாளிலே கத்தளை வார்த்தை என்ன சொல்லுகிறது இச்சையை வெறுக்க வேண்டும் அவர்கள் தான் காணான் யாத்திரை பரலோக யாத்திரை தீவிரமாக செய்ய முடியும் அவர்கள் முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் மாம்சத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும் மாம்சத்தின் கிரீர்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களே இருபது இருபத்தி ஒண்ணு யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் பொறாமைகள் கொலைகள் களியாட்டிகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் விட்டுவிடாதவர்கள் இவை கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது ஹலே லுய்யா ஹலே தேவன் மாம்சத்தையும் கொடுக்க முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள் எல்லாம் கொடுக்கிறா மாம்சத்தை கொடுப்பாரா இந்த சிறவல் ஜனங்கள் வழி பிரிதி அழிந்து போயிட்டு பொழுதுபோக்கு போக்கு நேரங்கள் அதாவது மற்றபடி உள்ள இச்சைக்கேற்ற சூழலைகளை உருவாக்கி கொள்கிறது நான் பார்க்கிறோம் அல்லவா அலையிலா அருமையான கற்றுடைய பிள்ளைகளே மாம்சத்தின் கிரீகள் வெளியரங்கம் ஆயிருக்கின்றது என்று கத்தாக்கு சொல்கிறது அவை யாவன என்று நான் இப்பொழுது வாசித்தோம் இருந்து மாம்சத்தின் கிரீகள் வெளியரங்கம் ஆயிருக்கின்றன அவை யாவன எண்ணுவோம் விவசாரம் வெளியரங்கம் ஆயிருக்கின்றன அவையாவன விவசாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விவகாரம் குரஹராதனை பெல்லிசூனியம் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகள் இல்லையா இல்லையா என்ன நீங்களா இத்தனை இத்தனை வகையான கிரிகள் மாம்சத்தின் கிரீகள் இத்தனை கிரிகளும் மாணத்துக்குரியவை என்று கத்துரை பேதம் சொல்லுகின்றது அருமையான கத்துரை பிள்ளைகளை இந்த நாட்களில் யுவைகளை நான் ஒரு பட்டியலாக எழுதி கையில் வைத்துக் வாசிப்போம் இதில் எல்லாம் இல்லாவிட்டாலும் செலவு நம்ம இடத்துல இருக்கிறதா அந்த இச்சையை வெட்டுவிட என்று கத்திரை அந்த இச்சையை வைத்துக் நாம் பிரயாணம் செய்யக்கூடாது செய்தால் வாழ்க்கையில தோல்வி உண்டாக இப்படிப்பட்டவர்கள் தேவிடராட்சியத்தை சுதந்திரிப்பதில்லை என்று மையாகவே சொல்லுகிறேன் இப்படிப்பட்டவர்களை எல்லாவற்றையும் இல்லாவிட்டாலும் கொஞ்சமோ செலவோ ஒன்றோ இருந்தாலும் தேவிடராட்சியத்துக்கு போகிறதுக்கு நம்மை தடை செய்யும் பிரவேசிக்க <inadvertus> வா கண்ணிகள் போய் கதவு தட்டினார்கள் அறியோம் பேடை உள்ள தாழ்பால் வெளியே தாழ் பால் வைத்திருக்கிறது அரிய என்று ஆண்டவர் வெளியே விட்டுவிட்டார் அருமையான கத்திர பிள்ளைகளை வாழ்க்கையை கொஞ்சம் நல்ல உயிர் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில இச்சை என்கிறது இப்பொழுது நம்ம வாசித்தோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனப்படினால அருமையான கத்திர பிள்ளைகள் இவையா மாம்சத்தின் இச்சை என்று கத்திர வேதம் சொல்லுகிறது இதை விட்டுவிட்டு யாத்திரை செய்ய வேண்டும் இருக்கும் இல்லாவிட்டால் ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு சரியான அமைதியுள்ள வாழ்க்கை இல்லாமல் நம்மளே உண்டாகிவிடும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அருமையான கற்ற பிள்ளைகளை சிறுவர் ஜனங்கள் தோல்விக்கு காரணம் இச்சை விடவில்லை எகிர்த்த விட்டார்கள் எகிர்த்துள்ள இச்சையை விட்டு பல விதமான காரியங்கள் நம்ம மாற்ற உண்டாகி இருப்போம் நம்முடைய ஆபரணங்களை கலத்தி விட்டோம் நம்முடைய டிரெஸ்களை மாற்றிவிட்டோம் பல வகையில மாற்றி விட்டோம் ஆனாலும் இந்த லோகத்தில் உள்ள இன்பத்துக்குரிய இச்சைகள் இந்த லோகத்துக்குரிய எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருக்குமானால் ஆவிக்குரிய பயணத்தை அவைகள் தடை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவைகளை கவனித்து நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை என்ன விடுபடாமல் இருக்கிறது என்ன விட்டு விடாமல் வைத்திருக்கிறோம் என்கிறதை கவனித்து பார்த்து அவைகளை நம்மை விட்டு அகற்றிக்கொள்வோமாக ஒரு பயங்கரமான ரவுடியாக இருந்து ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் நிறைய அப்போ அந்த அவர் சொன்னார் இந்த ஆயுதங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டுக்கு இருக்கிறது என்று சொன்னார் அத்தனையும் கொண்டு வாருங்கள் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும் அதாவது இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது அதாவது துப்பாக்கி மனைக்கும் பயப்படாதவர்கள் இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமையினால குழந்தையாக மாறிவிட்டார்கள் ால அவர் முன்பு பயன்படுத்திய ஆயுதங்களை நீங்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாது அது என்றிக்கும் என்று அவைகள் ஒப்படை தூடுங்கள் என்று நாம் எழுவையா இல்லை எழுவையா அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம் அதாவது அப்போது சிலர் பதினெட்டு பதினெட்டாம் அதிகாரம் இருபதா வாசிங்க பாபா அப்போது அதிகாரம் இருபது அனைவர் வந்து வெளிப்படுத்திகளை வெளிப்படுத்தி இருந்தவர்களின் மனம் திரும்பினார்கள் தங்கத்திலிருந்து முன்பாக விட்டுவிட வேண்டும் திரும்பியா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்தால் வாழ்க்கையிலே சங்கரன் கோயிலில் அவர் எங்களுக்கு பல தடவை மாந்திரிக வேலை செய்தவர் காரணம் அவருடைய மகனை நம்முடைய ஊழியத்துக்காக எடுத்து விட்டோம் என்பதற்காக மகன் மனம் திரும்பி வேலை விட்டு விட்டு முடிநேர கட்டுனை ஊழியத்துக்காக வந்துவிட்டார் என்பதற்காக நம்முடைய உழைப்பை நிப்பாட்டி போடுவதற்காக நம்முடைய கால்களை கைகளை முடக்குவதற்காக அவர் வேலைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார் பிரகாரம் செய்கிறான் அவனுக்கு இப்படி சம்பவிக்கும் மனைவி பிள்ளைகள் இடத்துல சொல்லி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் சொல்லி வைத்திருந்தோம் அருமையான கற்ற பிள்ளைகளே அவர் ஒரு ஸ்கூலுடைய மேனேஜர் அதாவது ஓனர் அவர் ஸ்கூல் நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் கையெழுத்து போட தெரியாது மாந்திரிக வேலையில் அத்தனை காரியங்களும் அவர் செய்திருக்கிறார் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் கை கொள்ள எடுத்து அப்படியெல்லாம் செய்திருக்கிறார் அப்படி நடந்தது எங்களை போனால் சாமி சாமி என்று தான் சொல்லுவார் அவ்வளவு நம்ம நம்ப அளவுக்கு அவருடைய கிரியைகள் இருக்கும் அப்படியே ஒரு நாள் பக்கத்து ஆபீஸ்ல தங்க வைத்து விட்டு சாமி நீங்க இந்த ஆபீஸ்ல தங்கிடுங்க எல்லா வசதியும் இருக்கிறது உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செய்வேன் என்று எங்களை தங்க வைத்து விட்டு அவர் அடுத்த பக்கம் இருந்து ராத்திரி மாந்திரி யூகம் வழங்கினார் எங்களுக்கு குரூபமாக நாங்கள் ராத்திரி பூரா முழங்காலே இருந்தோம் ஜெவமடினோ கற்று சொல்லியிருந்தார் அவன் அப்படி பேன் என்று அப்படியே கால்கை வழங்காமல் ஆனது கையை ஒன்றும் செய்ய முடியாது செயல்பட முடியாது பேச முடியாது அப்புறம் எங்களுக்கு ஆள் வந்தது போனோம் அவர் ஒப்பு வைத்து அவர் உபயோகப்படுத்தின பொருள்கள் ஒரு ரூம்பு நிறைய இருந்தது நிறைய மாந்திரிகள் அந்த ஏரியாவில் உள்ள அத்தனை கிராமங்களும் இவருடைய கைக்குள்ளதான் இவரை மீறி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாந்திரவாதி கத்தர் அவரை படைத்தார் அத்தனை அவர் கையில் ஒப்படைத்தார் மூன்று பேர் சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாரம் இருந்தது அவர்களை கட்டி கொண்டு போய் ஒரு குளத்தில் வைத்து போட்டு பத்து மணியிலிருந்து காலையில் பத்து மணியிலிருந்து மாலையில் ஐந்து மணி வரைக்கும் எரித்தோம் ஆ எரித்தோம் ஞானஸ்தானம் கொடுத்து கச்சுடப்பிள்ளையாக மாற்றி இன்று சங்கரங்கோயில் பக்கம் துறசாமியம் என்ற இடத்தில் நம்முடைய ஆலயம் ரோட்டு மேலே இருக்கிறது ராய்கிரி சோதரி போற ரூட்ல இருக்கிற போனால் விசாரித்தால் இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அலையலோயா அலையலோயா அருமையானவர்களே ஒரு மனிதன் மரம் திரும்பிவிட்டால் ஒரு மனிதன் பழைய வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு அதை மனதை விட்டு மாற்றி விட வேண்டும் அதே அவன் மனதில் திரும்ப வைத்துக் கொண்டே இருக்க கூடாது அதை சுமந்து கொண்டே அழைய கூடாது காண்பிக்கும் பொருளாக வைக்க கூடாது விட்டுவிட வேண்டும் வார்த்தைகள் வருகிறது பாருங்க சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்கு தெரியுமா இதுக்குள்ளதான் இருக்கு ஒரு வார்த்தை அந்த போர் செய்கிற இச்சை மாறல ால்தான் பழையான சிலுவையில ஒரு மனிதன் அறிந்து விட்டாலும் இறங்கி வர முடியுமா முடியாது அவனுடைய ஆசை இச்சைகளை சேர்த்து எங்க இருக்கணும் சிலுவையில அறிந்து விட்டு இப்படி நானும் இல்ல என்ன கிறிஸ்துவேன் என்று சொல்லும்படிய நினைக்கவே கூடாது அகற்றிவிட வேண்டும் என்று கத்திரை வார்த்தைக்கு நன்றி யாத்திரை செய்தவர்கள் அந்த இச்சையை விட்டுவிடாத சுதந்திரிக்கவில்லை இரண்டாவது ஆகியோ என்று ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கலாம் யோசுவாவுக்கு பிரதிநித்திரமாக பாவம் செய்தேன் 50% பிரார செய்திய சார்ையான காலத்துக்கு பிறகு யோசுவாசனங்களை வழி நடத்தி கொண்டு போகின்றார் என்ன செய்வது யோசுவா கத்தடத்தில் ஆலோசனை கொடுத்தார் இந்த மதில ஏழு நாள் சுத்தி வாருங்க ஏழாவது நாள் எக்காலம் பிரதிநிதி எல்லோரும் அர்ப்பரியுங்கள் விழுந்து விடும் என்று சொல்லி இருந்தார் அப்படி செய்தார் ஒரு கட்டளை அந்த எரிகோவை உங்களுடைய கையில தருவேன் அதில் பிடிப்பீர்கள் ஆனால் அதில் உள்ள பொருள் ஒன்றையோ யாரும் எடுக்கக்கூடாது என்ற கட்டளை ஒரு மனிதனுக்குள்ள இச்சை என்று இருக்கும் கட்டளையை மீற வைக்கும் தெய்வீக பிரமாணங்களை அவமதிக்க வைக்கும் அது ஒன்று யோசிக்க விடாது அந்த இச்சை தான் பாவம் செய்து விடுவான் யாரும் எடுக்கக்கூடாது என்று ஆகான் என்பவனுக்குள்ள இச்சை பிள்ளனது பெரிய வரம் பெற்ற தேவனால் அதிகாரம் பெற்ற தேவ மனிதனுடைய ஆளுகைக்குள்ளதான் வழி நடக்கிறார்கள் ஆனால் உள்ள அந்த இச்சை இருந்தபடியா அங்கே உள்ள பொன்பாலங்கள் பாவிலுடைய சால்வை முக்கியமான பொருள்கள் எல்லாம் திருடி யாருக்கும் தெரியாமல் அங்கே ஒரு கூடாரத்தை பத்தியில புகைச்சு போட்டு அடையாளம் பரவாயில் எடுக்கணும் அருமையானவர்களே இருக்குமானால் அது கட்டளையை மீற வைக்கும் தேவனுக்குரியவைகளையும் அபகரிக்க வைக்கும் கத்தனுக்குரியது இதை நீங்கள் எடுக்க கூடாது என்ற கட்டளை உங்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் எடுக்க வேண்டும் என்ற அதன் மேல் ஒரு ஆசை இச்சை உள்ள அது அப்படி செய்ய வைக்கிறது என்று நாம் எவ்வளவுதான் போகணும் கிடைத்தாலும் சரி அந்த இச்சை என்ன செய்யுமா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை ஒருவர் நான்கு பதினெட்டு வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உட்பிரவேசித்து வசனத்தை கவலைகளும் பல விதமான இச்சைகளும் நெருக்கி போடு இவருக்கு கேட்ட சத்தியத்தை நெருக்கி போடுகிறது அதெல்லாம் புறக்கணித்து விடுகிறது அதனால் இதுவரைக்கும் செய்த பயணம் இதுவரைக்கும் கேட்ட சத்தியர்கள் ஒன்று பயனற்றதாக போய்விடுகிறது என்று வேதம் சொல்கின்றது அருமையானவர்களே இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த எரிகோவிலுள்ள பொருளை அவர் எடுத்தபடினால ஆகான் எடுத்தபடினால இஸ்ரோ ஜனங்களுக்குள்ளே தோல்வி ஏற்பட்டு விட்டது நாம் காணுகிறோம் பெரிய நாம் எல்லாரும் நாம் பலராயிருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம் மறுபடியால இதுல ஒரு நபர் மீறுதல் பண்ணினாலும் சபைக்கே ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படித்தான் வேதம் சொல்கின்றது இவன் ஒரு தனிப்பட்ட மனிதனும் தான் அது தேவனுக்குரியவில திருடினா தேவனுடைய கற்றளையை மீறினா அங்கு சிறுவ ஜனங்களுக்குள்ளவர்கள் ஆயை பிடிக்க போகும்போது ஆயி பட்டணத்தை பிடிக்கப் போகிற வழியிலே அங்கு சிலர் பட்டு விழுந்து எதிராளி மடிந்து போனார்கள் என்று நாம் காணுகிறோம் திருப்பி யோசுவா விழுந்து கிடந்து மன்றாடினார் அண்டவரே அதற்கு முன்னாலே அவர்கள் எரிகோவை பிடிப்பதற்கு ஜெவம் கேட்டார்கள் ஆய பிடிக்கவில்லை மனிதர்களை அனுப்பி வேக பார்த்தார்கள் அனுப்பி பார்த்து அதாவது அவ்வளவு பேரும் போக வேண்டியதில்லை ஒரு மூவாயிரம் போனால் போதும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் அது இங்கே ஒரு மனிதன் இச்சை கொண்டு தேவ கற்றளையை மீறினால் ஜனங்களுக்குள்ளே தோல்வி உண்டாய்த்து பின்தங்கி ஓடினார்கள் இப்போ இப்போ யோசுவா தேவ சம்பவத்தில் ஜெபம் பண்ணுகிறார் அடுவரே இந்த தோல்விக்கு காரணம் என்ன ஜனங்களுக்குள்ளே பாவம் உண்டாக இருக்கிறது கண்டுபிடி என்று கோத்தரம் கோத்தரமாக இந்த ஆகானுடைய பரம்பரை வந்தது மகனே நீ செய்ததை உழைக்காதே எனக்கு இவை கரு அறவிட்டை புட்டிக் கொண்டு அறிக்கை செய்துட்டு வாங்க சொல்லவில்லை செய்தது எனக்கு சொல்லு ஜனங்களுக்குள்ளே தோல்வி ஏற்பட்டிருக்கிறது மறைக்காது எனக்கு அதை சொல்லு என்று யோசுவா கேட்டார் அவ்வளவு சொன்னார் காரணம் எனக்குள்ளே இச்சை இருந்தது அந்த இச்சையினாலே அதை எடுத்து விட்டேன் அதன் மேல் எனக்கு ஒரு ஆசை இச்சை இச்சை உள்ள இருந்தது சதர்ப்பு அதை கிரியே செய்ய ஆரம்பித்து விட்டது பாவம் என்பது உடனே நடக்கிற ஒரு காரியம் இல்லை அது மனிதனுக்குள்ளே இருக்கிறது படிப்படியாக சம்பவிக்கிற ஒரு காரியம் அருமையானவர்களே வாழ்க்கையிலே அப்போஸன் சொன்னது போல இப்பொழுது நான் வாசமா இருப்பது கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற வாங்கி போமாக எல்லோயா யார் யாருக்குள்ளே என்னென்ன இச்சைகள் இருக்கிறது என்கிறதை நாம் கண்டுபிடிப்போம் கண்டுபிடித்து அவைகள் என்ன செய்ய வேண்டும் விட்டு விட்டு இந்த ஆவிக்குரிய பயணம் செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் வெகுவாக அடைய வேண்டிய இடத்தை அடைந்து விடுவோம் அப்படி அல்லாதவர்கள் தோல்வி அடைந்து போகிறார்கள் என்று கத்திர வேதம் சொல்லுகிறப்டினால அருமையான கத்திரை பிள்ளைகளே உங்களுக்கு நான் இவளை சொல்லிக் கொள்கிறேன் யூதர்களை பார்த்து ஆண்டோடு சொல்லும் போது எப்படி சொல்கிறார் பாருங்க யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் யோகான் எட்டு நாற்பத்தி நாலு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான பிசாசினால் பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் இச்சையின்படி செய்ய உங்களுடைய உலகத்துள்ள வாழ்கிற எல்லாருக்கும் பிதா அவன் தான் அப்படினால எல்லாருக்கும் ஒரு பிதா உண்டாம் அதான் பிசாஸ் என்று சொல்லி இருக்கின்றது அவனுடைய அவனுடைய இச்சையின்படி நீங்கள் நடக்கிறது வாசிக்க அவன் ஆதி முதற் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் இருக்கிறான் சத்தியம் அவனுக்கு நிலைநிற்கவில்லை பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் தேவனுக்கு மயிமே உண்டாவதாக அருமையானவர்களே பிதா ஆதி கொண்டு அவன் மனித கொலைபாதகனாக இருக்கிறான் ஆதி கொண்டு ஆதி விதவாக அவர்கள் அந்த இச்சைக்குள்ளாக உழத்தல்லப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஆன அருமையான கட்டுரை பிள்ளைகளை அதாவது இந்த உலகத்துல இந்த இச்சை என்கிற ஒன்றை கொண்டு வருவது தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற மனிதர்களே தேவனை விட்டு தெய்வீற போராடுகிற ஒரு சக்தி உலகத்தில் இருக்கின்றது அதிலே ரெண்டு மனிதர்கள் தான் இருந்தார் ஆதம் அவனுக்கு தான் கட்டளை கொடுத்தார் இந்த தோட்டத்தோட எல்லாத்தையும் சாப்பிடப்பா இந்த வருஷத்தை மட்டும் நீ சாப்பிடாத தொடாத பார்க்காது அங்கே போகாது என்று சொல்லி இருந்தான் பக்க அந்த பிசாஸ் வந்தான் மனைவி வந்து அவனை வீழ்த்து விட்டான் என்று நாம் காணகின்றான் இல்லையிலா தேவனுக்கு தினமும் குளிர்ச்சியான நேரத்தில் அன்றுவரோடு உறவாடி மகிழ்ந்து கொண்டிருந்தான் சாத்தான் பார்த்து இருந்தான் இவன் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கிறான் இந்த உறவை கெடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இச்சையை உள்ள புகுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான் தீர்மானித்து அவன் மனைவி தனியா இருக்கிற நேரத்தில் மனைவியிடத்தில் போதனை செய்தான் இல்லையிலா இல்லையிலையா மனைவியின் இடத்துல போதனை செய்தான் என்ன போல! போல போதனை செய்தான் கரிய ஆயிடுவீர்கள் என்றும் பார்க்காத மரத்தை பிரமாணத்தை சூழ்நிலை உருவாக்கிட்டான் மரத்தை எட்டி பார்த்தால் பார்வைக்கு நலமும் மனதை மயக்கக்கூடியது இச்சைக்கப்படத்தக்க வருஷம் என்று கண்டான் அவன் இச்சையை கொடுத்து கொலைபாதனாக அவன் இருக்கிறான் என்றும் அதை செய்து கொண்டிருக்கின்றான் இன்றும் தேவனோடு யார் உறவாடுகின்றார்களோ அந்த உறவாட்டத்திலிருந்து அவர்களை தடுப்பதற்காக பிரிப்பதற்காக இந்த தூய வாழ்க்கையில் இருந்து அவர்களை கெடுப்பதற்காக சத்ரு என்னென்ன பணன் பண்ணிக்கொண்டே இருக்கின்றான் அருமையான கத்திர பிள்ளைகளே நாளின் கத்திர வார்த்தை நம்மிடத்தில் என்ன சொல்கின்றது உலகத்திலே உலகத்தை ஆளுகின்ற ஆதியிலே சர்பமா இருந்த ஆதி பிதாவாக்கி பிசாசானவன் என்றும் மண்மக்கள் மத்தியில் இடைவிட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று நாம் அறிகிறோம் அதையில தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஜெபஜியனுடைய மக்களை அதிலிருந்து கெடுப்பதற்கு அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் பரிசு வாழ்க்கையிலிருந்து வீழ்த்துவதற்கு அவன் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஆன அப்படின்னால நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதாவது எதை பார்க்கு அதே பார் இதே பார் என்று சொன்னால் நமக்குள் அந்த இச்சை இல்லாமல் அது நம்மளிட கிரிய செய்யாது அதை நாம் செய்ய மாட்டோம் அதை நான் விரும்ப மாட்டோம் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருமையான சகோதரர் யோசிப்பு அப்படித்தான் அதாவது அவரை எவ்வளவோ சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்பட்ட போதிலும் அவரை இச்சையை விட்டுவிட்டவர் மறுத்தவர் அந்த இடத்தை ஓடினவர் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல அருமையான கத்துரை பிள்ளைகளை ஆவிக்குரிய பயணம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் பழைய இச்சைக்குரிய காரியங்கள் எதுவும் நம்மிடத்தில் இல்லாதபடி அதை நாம் விட்டுவிட வேண்டும் விட்டு விடும்போது நம்முடைய ஆவிக்குரிய பயணம் லகுவாக இருக்கும் நாம் மகிழ்ச்சியாக அந்த இடத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் தேவனுடைய ராட்சியம் என்று சொல்வது ஒரு புனிதமான இடம் என்று கத்தடைய திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் என்ன விரும்பினார்கள் இந்த வேதாகமத்தினுடைய மத்திய பகுதியில் சங்கீதம் ஆரம்பமாகிறது என்று நாம் காணுகின்றோம் ஒன்ற முதலாம் சங்கீதம் வேதாரம்பத்துட மத்திய பகுதி அது முதலாம் சங்கீதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பெண்மார்க்குடைய ஆலோசனை நடவலும் பரிகாசகர் உட்காராமலும் கத்துடைய பிரியமா இருந்து இரவு தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கான் அவர் தன்னுடைய பொழுதுபோக்கும் இடத்துல மற்றும் தவறான இடங்களில் இருக்காது என்பது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பிழைப்பேர்கள் முதலாதிகாரம் இருபத்தி மூன்று அவசரம் ஏனெனில் நான் நெருக்கப்படுகிறேன் போகவா இருக்கவா இந்த தேகத்துல இருந்தால் மக்களுக்கு பிரயோஜனம் தேகத்தை விட்டு பிரிந்து போனால் அவருக்கு நல்ல தேவனோடு இருந்து கொள்ளலாம் அது பிரசுத்தவான்களுக்கு ஆசை என்றால் தேவனோடு இருக்கணும் தேவனோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவனோடு இருக்க முடியாது தேவனோடு இருக்கிறவர்கள் அதுக்குரிய தகுதிக்குரியவர்கள் தேவனோடு இருக்க முடியுமே மற்ற எல்லாருமே இருக்க முடியாது அருமையான தர்சனத்தில் ஞாபகத்தில் கொண்டு வருவான் இப்படியே படிப்படியாக இழுத்து செல்வது சாத்தானுடைய திட்டமாக இருக்கின்றது அன்படியால் அருமையான கற்றி பிள்ளைகளே இச்சை என்கிறது நான் வாசித்தான் கலாத்தியர்ல அத்தனையும் மனிதனுக்குரிய மாம்சத்துக்குரிய இச்சை என்று நாம் அவைகளை நாம் களைந்து விட வேண்டும் அவைகளை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் கூட என்பதை செய்து நம்ம அழைத்த அழைப்புக்கு எப்பொழுது நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி மேலவரை நான் மூன்றாவதாக இந்த ஆவிக்குரிய இப்படி ஒரு ஆசை ஒரே சத்துக்கு கொண்டு வருவான் என்று அப்போ திமுக நெருமை எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார் ஒன்று மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அந்தபடியே உதவிக்காரன் இரு நாப்புள்ளவர்களாகும் இழிவான ஆதாயத்தை இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக உள்ளவராயும் இப்படி உதவிக்காரர்களுக்கு எழுதுகிறார் திமுக உதவிக்காரர்கள் இப்படிப்பட்ட தகுதிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் உதவிக்காரர்களாக ஆரம்ப ஊழியக்காரர்கள் உதவிக்காக வந்திருக்கின்றவர்கள் அவர்கள அதாவது இழிவான ஆதாயத்தை இச்சைக்கிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாதான் இழிவான ஆதாயம் இழிவான ஆதாயம் அதாவது தாங்கள் பிரயாசப்படாமல் குறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஆவிக்குரியவர்கள் யாரோ ஆவியில் யார் வளர்கின்றார்களோ அவர்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலர் அப்போ சராய் தீர்த்து பற்றியும் திமுக பற்றி எழுதும் போது அருமையான தீர்த்து உடன் சகோதரன் என்று சொல்லுகிறார் என்னை போல இந்த ஊழியை செய்வதற்கு திமுக இல்லாமல் வேறொருவன் என்னிடத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க திமுக போல என்னை போன்ற கிரியை செய்வதற்கு அப்படிப்பட்டவர்கள் இல்லை வைத்து நீ என்று அவர் சொல்லுகின்றார் அவர் சென்று ஒளி செய்தார் திட பற்றி அப்போசனில் எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போனான் அதுதான் அப்ப அந்த ஆசையுள்ள வைத்துக்கிட்டு தான் அந்த இச்சைய உள்ள வைத்துக்கிட்டதான் என்னோட ஒளி செய்திருக்கிறான் அப்ப அவனுக்கு இந்த இழிவான எண்ணம் இழிவான ஆசை இழிவானவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் வழியிலே பாதி வழியிலே பிரிந்து உலகத்துக்குள்ளே போய்விட்டான் என்று சொல்கின்றார் அருமையான கற்றுரை பிள்ளைகளே நம்மவர்களுக்குள்ளீர்திருந்து சிலர் காணாமல் போயிருக்கிறார்கள் அதை பற்றி நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை ஆளுக்குரிய பயணத்தில் இச்சையை வெறுக்க வேண்டும் இச்சையை வெறுக்காவிட்டால் இந்த பயணத்தில் அவர்கள் முன்னேற முடியாது அருமையான ஊழியர்கார நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை சில முன்னாலே கண்டேன் அவருடைய சோதனைடன் பேச முடியாத பாக்கிய கிடைத்தது என்று உள்ளம் அதாவது அவரோடு கூட அப்படி இசைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் நாங்கள் ஒரு தடவை நீயோடு ஆராணி நடத்துவதற்காக கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருந்தோம் கோயம்புத்தூர்ல புதுவோட ஆறாய் நடத்திவிட்டு மறுநாள் வந்தார் வந்து அங்க சில பொருளெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ட்ரெஸ் மக்கள் செய்வார்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அதை கொண்டு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னு காட்டினார் மற்றபடி புதிய பாடெல்லாம் தந்தாங்க காட்டினார் காட்டி விட்டு ஜம் பண்ணி விட்டு கிளம்பி விட்டார் கொஞ்ச தூரம் போய்விட்டு மழைபடி வந்து பேக்கெல்லாம் களை வைத்துக் கொண்டு வைத்து விட்டு அழுகிறார் அழுகிறார் என்றால் என்ன என்ன காரியம் இல்லையா நான் ஒரு காரியத்தை மறைச்சிட்டேன் கொஞ்சம் பழங்களெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அது உங்கள்கிட்ட சொல்லலை உண்மை பாருங்க எவ்வளோ நேர்மையை பாசிங்க இதுக்கெல்லாம் என்ன இருக்குது இது உங்களுக்கு வாங்கி கொடுத்து சாதாரண ஒரு காரியம் இதை காட்டணும் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கிறது இல்லை இது மறுக்கிறது கடையாளம் என்று கடவுள் எனக்கு காண்பித்தார் என்று அவ்வளவு எடுத்து வழியை வைத்து காண்பித்துட்டு பழைய வழி எடுத்து வைத்துட்டு அப்படிப்பட்ட ஒருவோடைய காரணம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஒரு சோர்ந்து இருக்கிறார் இருக்கிறார் அவர் சொன்னார் அதாவது அவர் ஒரு பெரிய ஒழியக்காரன் அவர் என்னிடத்துல பேசிக்கொண்டிருக்கும் போதே சொன்னார் நான் இந்த ஆண்டவட்டத்தில் கேட்டேன் நான் என் மனைவி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன குடிசு கிடைத்தால் போதும் பரலோகம் வரணும் பரலோகத்துக்கு நான் வந்து சேரணும் அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னேன் இப்போ அப்படிப்பட்ட கூடாரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் எலும்பெல்லாம் மேலே தட்டோம் அப்படி ஒரு கூடாரத்தில் தான் இருக்கிறோம் என்று சொன்னார் இல்லையிலா இல்லையிலா ஆதாயத்தை உலகத்தில் மற்றவர்களை போல அப்படி இருக்கணும் என்று எண்ணாதவர்கள் என்பதே என்னுடைய ஆசை என்று அப்போ சொல்ல சொல்லுகிறார் இல்லையில என்னுடைய ஆசை என்ன இங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் என்னுடைய ஆசை எல்லாம் கிறிஸ்துவோடு கூட என்னக்கும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இது பூவையிலேயே பெரிய ஆழமான சிம்பாரம் போட்டு கட்டணம் மற்றவங்க விட வேண்டும் இச்சை மனிதனத்தில் இருக்கிற வரைக்கும் அதுவே நோக்கமாக இருக்கும் மக்களிடத்தில் அவன் அந்த எதிர்பார்ப்போட பழகுவான் போதனை எல்லாம் அப்படியே இருக்கும் மக்களிடத்தில் எதையா வாங்குவான் இல்லை வேதம் சொல்லுகிறது வாங்குகிறது பாருங்கள் கொடுப்பதே அதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சி வாங்குகிறது தான் வாங்கினால் சரியானபடி பயன்படுத்தணும் சரியானபடி பயன்படுத்தணும் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாவிட்டால் அவனுக்கு பாரம் தானே கொடுத்துக்கொண்டே இருந்தால் ஒரு பாரமும் இல்லை எந்த கணக்கம் கேட்க போறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இழிவான ஆதாயத்தை சிக்காதவர்களாக உதவிக்கார்கள் இருக்க வேண்டும் அதிகாரம் ஒன்பதும் பத்தங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஐசிவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமமான பலவித இச்சைகளிலும் எழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் அதை விட்டு வலுவிதாக என்று சொல்கிறேன் ஆதாயத்தை இச்சை பணம் எப்படி வரும் ஒரு மனிதர் உழைத்தால் குடும்பம் நடத்த முடியாத கொஞ்சம் வரும் பெரிய பணக்காரனாகிவிடுகிறான் என்றார் பெரிய பெரிய வீடு போட்டுட்டான் பெரிய கார்கள் அதுகள் பெரிய இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இழிவான ஆதாயத்தின் மூலம் வந்தது கருப்பணத்தின் மூலமாக அருமையான கற்று பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த இச்சையை இருக்கக்கூடாது என்று திருவோசனம் நம்மை பார்த்து சொல்கின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவசமுத்திரம் வந்திருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே கத்துடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கற்று கொடுக்கிற வார்த்தைக்கு மகிமை பனாசை எல்லாத்தையும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து சுவாசத்தை விட்டு விழுவி அநேக வேதனைகளாலே தங்களை ஒருவர் குத்திக் கொள்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனசனே வேலை விட்டு வேலை தேவத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஒருமையும் சமாதானத்தையும் அடைபடி இத்தனையோ உண்டு இந்த பணாசை இல்லாத மனிதர் இவைகளை விட்டு வாடி இவைகளை களைந்து விட்டு இருதயத்த விட்டு எடுத்து போட்டு அப்போ சொல்ல ஒரு ஜெவமணினார் ஆண்டு வருடத்துல கேட்கிறேன் என்ன அதிக பணக்காரன் ஆக்கிறோம் கத்திர மறுதலிக்கொண்டிருக்கும் அதிகமான தரித்திரம் ஆக்கி விடாது அப்ப நான் எதையாவது பிழைப்புக்காக வயிற்று பசி போக்கு ஏதாவது தவறு பண்ண வேண்டியது வருவோம் அண்ணன் கலந்துதான் தேவனுடைய சீடர்களுக்கு ஜெபம் போது அதைத்தான் கற்றுக் கொடுத்தார் எதை அண்ணன்று உள்ளாக எங்களுக்கு அண்ணன்று தாரம் லேலோயா என்று ஜெபம் பண்ண கற்றுக் என்று வேதத்தில் அறிகின்ற அப்படி எல்லாருமே அந்த தேவனுடைய பிள்ளைகளே இழிவான இழிவான ஆதாயத்துக்குரிய இச்சை மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடாது அது பனாசையை கொண்டு வருகிறது பணாசை எல்லா தீமைக்கும் வேறு அநேகர் அதனால் விசுவாசத்தோடு வழுகி விழுந்து தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வீழ்ச்சிக்கு காரணம் அதாவது சொல்வார்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்ப பெண்களுக்கு இல்லையா பெண்களுக்கு பெண்களுக்கு பெண் ஆசை எப்படி எல்லாம் ஆசை சத்துக்கணும் எதுலேயாவது ஒன்றிலே அவளை தாக்க வைக்கிறான் சாசாரது ஒன்றிலே வீழ்ச்சி அடைய வைக்கிறான் என்று நாம் காணுகிறோம் அப்படியெல்லாம் அதுபடி நாம் இவைகளை விட்டு நீதி விசுவாச அன்மீக சமாதானத்தின் இவைகளெல்லாம் அடையும்படி நாட வேண்டும் என் நிறைய வாக்கு சொல்லுகிற முடியோ நான் சொந்த இல்லையா இலையலோயா இலையலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக சரீரத்தில் அடிக்கடி இந்த மாம்சத்தில் ஒரு போர் செய்கிற இச்சையை நாம் காணுவோம் காலத்துக்கு முன்னால ஒவ்வொருவருக்கும் ஒரு சுவாமம் இருக்கும் அது உள்ளே யுத்தம் அது செய் செய் என்று யுத்தம் உள்ளே இருந்து ஒரு தேவையை உள்ளவர்களுக்கு இங்கிருந்து ஒரு யுத்தம் ரெண்டு யுத்தமும் நடக்கும் ஆ சரிகர யுத்தம் இந்த யுத்தத்தில் ஒரு மனிதன் எந்த பக்கம் சாய்கிறானோ அந்த பக்கம் வெற்றி கிடைக்கும் இவன் ஆன்மீக பக்கம் ஆவிக்குரிய பக்கம் தேவ பக்கம் சாய்ந்து யுத்தம் பண்ணுவானா அவைகளை ஈஸியாக அவன் மேற்கொண்டு விடலாம் இல்லாவிட்டால் அதுல தோல்வியடைந்து போகிறான் அவனுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு போர் செய்கிற யுத்தம் உண்டாகிறது என்று ஒன்று பேர் சொல்ற இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினொன்று பேத விதமாக எழுதுகிறது நாம நீங்கள் செய்கிற மாட்டுவருக்கு மாசத்தில் போர்ச்சைகளை விட்டு விட்டுவிட்டு விட்டுவிடுங்கள் என்று மாம்சத்தில் போர் நடக்கும் நடந்தது மாம்ச மாணம் நாளைக்கு சந்தேகம் ஆண்டவரே இத்தனை லட்சம் மக்களுக்கு எங்கிருந்து மாம்சம் கொடுப்பீர் என்னுடைய கை குறுகிட்டோ என்று ஆண்டவர் கேட்டார் எ மாம்சரி பாருமா குச்சுட்டான் ஒரு காடைய ஒரு குடும்பத்துக்கு போதும் அம்பாரம்பரமா குமிச்சே மாத்திரம் இல்ல பச்சை பாதி பாதி அவ்வளவு மாம்சவரி சாப்பிட்டு வாய்வொழியும் மூக்கு வழியும் வெளியே வந்து படைய சாப்பிடுவாங்க போர் நடக்கிறது அப்படி போட்டு போர் ஆயுதம் போராட யாருக்குள்ள இருக்கின்றதோ அவர்களோடு இந்த போரை அவன் செய்வான் அருமையான கத்துரை பிள்ளைகளாகிய இந்த உலகத்தின் பிதாவாகிய பிசாசானவர் ஆதி புதர் கொண்டு மனித குலைபாதகனாக இச்சை என்கிற பாவத்தை புதிர்த்து தேவனுள்ள ஐக்கிய மறுக்கிரமகளை பிரிப்பதற்காக போராடுகிற ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது அந்த போர் செய்கிற சக்தி தான் யாயனுக்கும் ஆவியனுக்கும் இடையில் நடந்த சம்பவம் ஆவியலை கொண்டு போட்டோம் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுப்பிலே அந்த இச்சை என்கிற அந்த கிரிகளை கொண்டு வந்த பிசுவாசானவன் ஆதாமே தேவனோடு உள்ள ஐக்கிய தொட்டு இந்த நாட்களில் அவர் அப்படிப்பட்ட கிரிகளை இச்சை என்கிற ஒன்றை கொண்டு வருகிறான் நமக்குள்ளது இல்லாவிட்டால் கிரியை செய்யாது அது இச்சையை வைத்துக் கொண்டிருக்க கூடாது எதுவா இருந்தாலும் உடனே களைந்து விடுவோம் அதை வெறுத்து விடுவோம் அப்படிப்பட்ட விடுதலை பெற்றிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட போதனை எங்கே அப்படிப்பட்ட மக்கள் எங்கே ஆராதிக்கின்றார்களோ அங்கே போய் நீ கடவுளை ஆறாதி என்று திமுக சொல்றோம் இரண்டாவது காரம் வாக்கியவர் விலகி சுத்தோடு யார் கத்திரை தொழுது கொள்கிறார்கள் அவர்களோட தொழுது விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடைமடி நாடு அலையலு அலையலு விடுபட்டவர்கள் விரும்புகின்றவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் போதனை பெறுகிறவர்கள் அந்த இடத்தில் ஜீவிக்கிற மக்கள் யாரு அவர்கள் எங்கே சுத்தித்தால் அதாவது நீதியும் சமாதானமும் விசுவாசமும் கிடைக்கிறது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார் அருமையான கத்திரை பிள்ளைகளே நாம் இவைகளெல்லாம் அறிகிறபடினாலே சிறுவர் ஜனங்களை பற்றி அடிக்கடி அறிகின்றோம் இவைகளெல்லாம் நமக்கு எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதாவது நமக்கு இவைகள் முன்மாதிரியாக திருஷ்டாந்தமாக எச்சரிப்பு உண்டாகும்படியாக இவைகள் எழுதி தரப்பட்டிருக்கிறது புக் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகள் தரப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு கட்டடை வேதம் போதிக்கிறது இவர்கள் நாம் கவனித்து நடப்போம் ஒன்று விருந்து கடைசியாக ஒன்று விருந்தில் பத்தாதிகாரம் ஆரியலோசனங்களை ஒரு வாசிக்கிறோம் அவர்கள் நாமும் பொல்லாந்தானவர்களை தேவன் விரும்பாதவர்களை இச்சியாதபடிக்கு பயணம் அனுகிறது எங்க காணாமுக்கு இங்க என்ன என்றால் அவர்களுக்கு மாமிச இச்சே மாமிச வேணும் மாமச மாம்சத்தில்வர்கள் உட்கார்ந்து புசைக்கும் குடிக்க உடையாட உட்கார்ந்து ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டார்கள் ஒருவரும் காண அனுப்பிடுவார் அருமையான கற்றுடை பிள்ளைகளே அவர்களைப் போல பொல்லாங்க ஆணவைகளை நீங்கள் விச்சியாதீர்கள் என்று புதிய பாட்டில் அப்போதில் நமக்கு அருமையாக போதனையாக எழுதி தந்திருக்கின்றார் பொல்லாங்க ஆணவைகள் தேவனுக்கு விருப்பமில்லாதவர்களே நான் விரும்புகிறது இச்சை என்று வேதம் சொல்லுகின்றது இல்லையிலயா போய் சொல்லுகிறது இச்சை சண்டை போடுகிறது இச்சை என்று நாம் கலாச்சாரத்தில் பெரிய கட்டுரையை வாசித்தோம் ஆனால் அப்படி நான் மறுபடி வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ளாங்களை இச்சிக்காதபடி நாம் இச்சையோடு இந்த ஆய்கறி பயணம் செய்யாதபடி விட்டுவிடுவோமாக இல்லையலோயா அலையலோயா அலையலுயா அவர் காணானுக்கு வழிநடத்தப்பட்டார்கள் இச்சையை வெறுக்கவில்லை இச்சையை வெறுக்காதனால அது தொடர்ந்து அவர்களை ஆரம்பித்தது அதுவே அப்படி வீழ்ச்சிக்கு இருந்தது நான் அப்படி இல்லாதபடி புல்லாங்க அனுபவிகளை இச்சிக்காதபடி நான் மேலாண்மைகளை தேடியைப் போல கிறிஸ்தோடு கூடியிருக்க எனக்கு ஆசையாக இருக்கிறது என்ற ஆசையை கொண்டு நான் முன்னேறுவோம் ஆசை மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி